வணக்கம் நற்றினையின் ஒரு யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீர்த்தனா உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவாக இருத்தல் ஆம் உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவாக இருத்தல் என்கிறார் ரஸ்கின் நன்றி வணக்கம்